ஸ்ரீகுருப்பியோ நம நீங்கள் கேட்ட கேள்வி மிக மிக அருமையான கேள்வி வேதம் என்பது என்ன வேதத்தை யாரெல்லாம் படிக்கலாம் யாரெல்லாம் படிக்கக்கூடாது அதை ஏன் படிக்கணும் எப்படி படிக்கணும் இந்த கேள்விதான் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுட்ருக்கேன் இதற்கு பதில் கொஞ்சம் விரிவாகவே சொல்கிறேன்னா முதலில் வேதம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வேதம் என்றால் என்ன அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிச்சுருக்கு பிரத்யேனானுமித்யாவா எஸ்தூபாயோ ந புத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்தா நாம் உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் இவைகள் இரண்டு விதமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஐம்புலன்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள்னாலே நாம் தெரி சில வஸ்துக்களை சில பொருட்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம் பிரத்யக்ஷம்னு பேர் தெரிந்த ஒரு பாதையை வைத்துக்கொண்டோ தெரியாத ஒரு பாதையை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுமானம்னு பேர் அதாவது நிறங்களை கண்களினாலும் ஒளிகளை காதுகளினாலும் வாசனையை மூக்கினாலும் ருச்சியை நாக்கினாலும் தெரிஞ்சுக்கிறோம் இதற்கு பிரத்யக்ஷம்னு பேர் அனுமானம் என்றால் கோகினூர் வைரம் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டால் நாம் எல்லோருமே தெரியும்னு சொல்லுவோம் ஆனால் பார்த்துருக்கோமா இல்லை அப்போ தெரியும்னு எப்படி சொன்னோம் அப்படின்னா தெரிந்த ஒரு பாதியை வைத்துக்கொண்டு தெரியாத ஒரு பாதியை நாம் தெரிஞ்சுக்கிறோம் வைரங்கிறது நாம் பார்த்துருக்கோம் நாம் இருக்கிற ஊர்லேயே வைரம் இருக்குது அது ஒரு கல் அது மிகவும் பளபளப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டும் இது போல தான் அந்த வைரமும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு கோகினூர் வைரம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்னு சொல்கிறோம் அதே போல் அமேசான் காடுன்னு இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் இருக்கிற காடுகளை பார்த்துருக்கோம் காடுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அமேசான் காடையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் சஹாரா பாலைவனம் பார்த்துருக்கோன்னா தெரியுமானா தெரியும்னு சொல்லுவோம் பாலைவனம்னா மானம் பார்த்த பூமியை நாம் பார்த்துருக்கோம் நம்ம ஊரில் இந்த மானம் பார்த்த பூமியை பார்த்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுண்டு சஹாரா பாலைவனம் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு அனுமானம்னு பேர் இப்படி பிரத்யட்சமாகவும் அனுமானத்தினாலேயும் நாம் உலகத்தில் உள்ள பொருட்களை பார்க்குறோம் அதை நாம் பயன்படுத்துகிறோம் நன்மைகளே அடேறோம். இதில் மூன்றாவதாக ஒரு வஸ்து இருக்குது அதற்குத்தான் புண்ணியம்னு பேர் அந்த புண்ணியங்கிறத கை கால் கைனால் எடுத்து காண்பிக்க முடியாது அனுபவிச்சுதான்னு தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் ஒரு வஸ்து அந்த புண்ணியத்தை எது சொல்கிறதோ அந்த புண்ணியத்தை எது காண்பிக்கிறதோ அந்த புண்ணியத்தை நம்மிடம் எது சேர்ப்பிக்கிறதோ அதற்குத்தான் வேதகான்னு பேர் வேதகா அப்படிங்கிறது நாம் நாம் பார்க்க முடியாத நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வஸ்துவை விஷயத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது அதற்கு வேதம் வேதம் அப்படின்னு பேர் அந்த புண்ணியம்ங்கிறது அதுதான் இந்த பாக்கிய அனைத்து வஸ்துக்களுக்கும் அடிப்படையான உயிர் ஏன்னா நம்முடைய கண்ணிற்கு பார்க்கறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த பார்க்கறதுக்குரிய சக்தியை கொடுக்கறது அந்த புண்ணியம் கண்ணிருக்கிறவர்கள் எல்லோரும் பார்க்கிறாரான்னு இல்லையே கண்ணிருந்தும் பார்க்க முடியாதவர்களை நாம் பார்க்குறோம் காதிருந்தும் கேட்க முடியாதவர்களே பார்க்கிறோம் நாக்கிருந்தும் சாப்பிட முடியாதவர்களே பார்க்குறோம் அப்போது இந்த பார்க்கக்கூடிய சக்தி கேட்கக்கூடிய சக்தி கொடுக்கறது எது அப்படின்னா இந்த புண்ணியம் இந்த புண்ணியம்தான் நமக்கு மிகவும் தேவை ஒவ்வொரு மனுஷனும் இயங்கிறதுக்கு உலகம் நடக்கிறதுக்கு உலகம் சரியான முறையில் இயங்குறதுக்கு நமக்கு அடிப்படையாக தேவை புண்ணியங்கிறது அந்த புண்ணியத்தை நமக்கு காட்டுறது அந்த புண்ணியத்தை நம்மிடம் சேர்ப்பது வேதம் அப்படிங்கிறது இதுதான் வேதம்ங்கிற அந்த வஸ்துவுக்கு உள்ள ஸ்வரூபம் இந்த வேதத்தை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு வர்ற பொழுது இந்த வேதம்ங்கிறது ஒரு உயர்ந்த பொக்கிஷம் அமிர்தம் புராணங்கள்லேயே நாம் கேட்குறோம் சமுத்திர மதனம்னு பார்க்கடலை கடைந்தார்கள் அதிலிருந்து அமிர்தம் வந்ததுன்னு சொல்கிறோம் அந்த அமிர்தங்கிறது தான் வேதம் அப்படி ஒரு பொருள் நம்மிடம் கரைக்கிறதுன்னா அதை எவ்வளவு ஜாகிரதையாக நாம் பாதுகாக்கணும் அதை எவ்வளவு ஜாகிரதையாக நாம் உபயோகப்படுத்தணும் அதுபோல தான் இது வேதம் உதாரணத்திற்கு இராணுவம் இருக்கு இராணுவத்துக்கு இராணுவங்கிறது ஒரு உலகத்திற்கு ஒரு தேசத்திற்கு மிக மிக தேவை இராணுவத்தினுடைய பலத்தை பொறுத்து தான் தேசத்தினுடைய வளமும் இருக்கும் அந்த இராணுவத்திற்கு முக்கியமான சில ஆயுதங்கள் இருக்கும் அந்த ஆயுதங்கள் நல்லவைக்கும் பயன்படுத்தலாம் கெட்டவைக்கும் பயன்படுத்தலாம் அப்படி ஒரு பொருள் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஜாகிரதையாக பாதுகாக்கணும் இராணுவம் அதுபோல் தான் வேதமுங்கிறது நல்லவை நல்ல நல்லதற்கும் நல்லவைகளாகவும் பயன்படுத்தலாம் கெட்டவைகளாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலே தான் இந்த அளவுக்கு அதற்கு கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இராணுவத்திற்குன்னு எடுத்துட்டால் இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கிற பொழுது அடிப்படையாக சில குணங்கள் இருக்கணும் அதாவது ஊனம் இருக்கக்கூடாது மன வலிமை அதிகமாக இருக்கணும் தேக ஆரோக்கியம் இருக்கணும் நம் தேசத்தின் மேல் பற்று இருக்கணும் இவ்வளவும் இருந்தால்தான் இராணுவத்திற்கு அவன் அதிகாரி தான் வேதம் படிக்கிறதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் அந்த இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கிற பொழுது ஆள் சேர்த்தாச்சுன்னா இராணுவம் படிக்கிறதுக்குன்னு பள்ளிக்கூடம் தனி அந்த பயிற்சி பட்டறை தனி ட்ரெஸ்ஸும் தனி அவன் உபயோகப்படுத்தக்கூடிய ஆயுதங்களும் தனி அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் வேதத்திற்கும் வேதம் படிக்கக்கூடிய இடமும் தனி வேதம் படிக்க வேண்டிய முறையும் தனி வேதம் படிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் தனி அவன் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களும் தனி அப்படின்னு இராணுவத்திற்கு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த வேதம் இராணுவத்திற்கு ஆயுதங்களையும் அந்த இராணுவ வீரனுக்கு தேவையான பொருட்களையும் அரசாங்கம் கொடுக்கும் ஆனால் அவனுடைய புத்தி சக்தியையும் அவன் சமயோசிதமாக வேலை செய்யணும் அடுத்த தேசம் ஒரு யுத்தம் புரிய வருதுன்னா இந்த ஆயுதத்தை இப்படித்தான் பயன்படுத்தணும்னு அவனுடைய மூளை மனசு சொல்லணும் அந்த சொல்லக்கூடிய சத்தியை அவனுக்கு எது கொடுக்கறதுன்னா நாம் படிக்கக்கூடிய வேதம்தான் அவனுக்கு கொடுக்கறது இந்த இராணுவ வீரனுக்கும் சேர்த்து பலத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னா இந்த வேதம்ங்கிறது அப்படிங்கிறதுனால இராணுவத்தை காட்டிலும் ஒரு படி மேலாக வேதத்தை நாம் பார்க்கணும் அதுபோல தான் வேதத்திற்கு படிக்கிறதுக்கும் கட்டுப்பாடுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இப்போ இராணுவத்திற்கு கூட உடல் வலிமை யாருக்கு இருக்கோ மன வலிமை யாருக்கு இருக்கோ தேசப்பற்று யாருக்கு இருக்கோ அவன் அனைவரும் இராணுவத்திலே சேரலாம் ஆனால் வேதத்திற்கு அப்படி கிடையாது காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் பார்ப்போம்